ச்சிந்திருஷ்டிணமோத்தேதா குரவே புணே கிருஷ்ணம் வியசோகி ராஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றன பகசிரம் பிரருச்சி ஜன்மராதிஷாத் விம் விஷு பூதவியபவத் பிரபுகூதாவூத்தூத ஆதிசங்கரருடைய வியாணானம் கடைசியாக நாம் பார்த்தது ஐம்பத்தி ஏழாவது பக்கம் रहितेन, கோர்ப்பூர் புக்கில் ஹிம்சாதிரிதமஸாதி கர்த்தியமி தர்சயித்தம் अभिधीयते, इतिवा, இதுவா अभिधीयते, इतिवा, இப்படின்னு பிரிக்க வேண்டியிருக்கும் அபிதீயத்தை அப்படிங்கிற போது சந்தி சேர்ந்துடும் ஆகையினால் அபிதீயத்தே இதி வா ஆதிசங்கரர் விஸ்வசப்தத்துக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் ஆக முதல்ல பரிணாமி உபாதான காரணம் மாயா சகித பிரம்மனாக எடுத்துட்டார் பிறகு விவர்த்தோபாதான காரண பிரம்மனாக உபதேசம் பண்ணினார் விஸ்வசப்தத்துக்கு பிறகு நிமித்த காரணமாக பிரம்மனை உபதேசம் பண்ணினார் பிறகு ஓங்காரஸ்வரூபமாக உபதேசம் பண்ணினார் இதன் மூலம் அத்வைத்தத்தை நன்றாக ஸ்தாபனம் பண்ணுறார் ஆச்சாரியர் ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்துலேயும் சமத்துவ புத்தியோடு இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமான மோட்ச சாதனம் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம் வாப்பியேக்கம் பாராயணம் அப்படின்னு அவர் கேட்டார் யுதிஷ்டிரர் அதுக்கு பதில்தான் இப்படி சொல்லியிருக்கார் வியா பீஷ்மாச்சாரியர் அஹவிஸ்வம் விஸ்வம்தான் தெய்வத்தம் அவர்தராயணம் ஸ்தவந்த அவர்தான் பண்ணனும் அவர்தான் அர்ச்சனப்படனும் அதுனா மாணவம் பிரயம் தைத்தோக்கே கிம் வாப்பேக்க மாணவம் ஜெகிரம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்வன்நாமசிர புருஷ சத்தி தமேச்சையம் பித்திய புருஷமியமஸ்ஜமான அனிதிதன விஷ்ணு சுவோக்கமே சுராம் லோகான் நம் சுவ அதி ஆக இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததை மறக்கக்கூடாது ஆக அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் விஸ்வஹா வேதத்தோட பரம தாத்பரியம் பிரம்மன் சர்வம் இதம் சர்வம் பிரம்மா புருஷ வேதம் சர்வம் இந்த யஜயாதிகள்னால் ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று நிரீஸ்வரவாதத்தை உடைய யாகாதிகள் சேஸ்வரவாதத்தை உடைய யாகாதிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்கு ஈஸ்வரனை ஒத்துக்காமல் கர்மாவையே தெய்வமாக நினச்சி கர்த்துராஜ்னையா பிராபியத்தே ஃபலம் கர்ம கிம் பரம் கர்ம க தஜ்ஜம் கிருதி மகோததௌ பதன காரணம் ஃபலமசாஸ்வதம் gati nirodhakam அப்படின்னு உபதேச சாரத்தில் படிக்கிற மாதிரி ஆகா ஆச்சாரியர் இந்த கர்மபாகத்தை எப்படி விசாரம் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் நிறைய உபனிஷத்துக்குள்ள வியாக்கியானத்தில் பிரம்மசூத்திரத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த கர்மா வந்து கர்மா அதாவது ரிச்சுவல்ஸ் வேல்யூஸ் ஒரு பக்கம் இருக்குது வேல்யூஸை பற்றி பேசலை ுவல்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்கு கீதையிலையும் பார்க்குறோம் யாமிமா புஷ்பா வாச்சம் பிரவதன்யவிபித்த்லோகங்கள்லாம் பார்க்குறோம் வேதவாத்பா நியதஸ்தீதி வாதின காமாத்மா ஜன்மகமஃபலப்பதம் கிரியாவிசேஷம் போகைஸ்வரியோகைப்பசம் தயா அபேத்தாம் வவசி சதௌ நைவிஷையேதான் நஸ்யுணியோர்ஜுன அப்புறம் யீ விதைய மாம் சோம்பூத்த பார் உபதே புணியமாசாத்திய சுரேந்திரோக்கம் அஷ்னந்தி திவ்யன் திவிதோன் தேதம் புக் ஸ்வலோக்கம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மரலோக்கம் விசந்தி ஏம் தயிதர்மனு பிரபா காம காமா இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதனால் ஆதிசங்கரர் காலத்தில் ஒரு பக்கம் பௌத்த மதம் இன்னொரு பக்கம் இந்த கர்மகாண்டிகள் வேதப்பிரமாணத்தை வச்சுட்டு ரிச்சுவல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிச்சுவலே எல்லாம் கொடுக்கும் அர்த்தத்தை கொடுக்கும் காமத்தை கொடுக்கும் தர்மத்தை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் ரிச்சுவல்ஸுக்கே அந்த பவர் இருக்குது அப்படின்னு எல்லாம் ரிச்சுவலிஸ்டிக் கர்மட்டா இப்படி சொல்லுவோம் ஆனால் ஆச்சாரியார் எல்லாத்தையும் அழகாக சமன்வயம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதர் அதனால் என்ன சொல்கிறாருன்னா அதனால தான் இந்த பதத்தை போட்ட ஹிம்சாதி ரஹித்தேன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் இன்னும் சொல்ல போகிறார் திரும்பவும் ஹிம்ச இல்லாமல் ஸ்துதி நமஸ்காரம் பண்ணணும் ஹிம்சாதி ரஹித்தேனா என்ன அர்த்தம் ஜனங்களை துன்புறுத்தாமல் இருக்குங்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம் யாகத்தில் பசுக்களை வதம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு இன்னொன்று அர்த்தம் யாருடைய மனசை ஹிம்சை பண்ணக்கூடாது யாரையும் துன்புறுத்தாம அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே ஏற்கனவே சென்ற வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது அக்ருவா பரசந்தாபம் அகத்வா கலசம்சதி அக்லேஷயித்வாச்ச ஆத்மானம் எது அல்பமே தத்பு பிறரை துன்புறுத்தாமல் தீயவர்களுடன் சேராமல் தன்னையும் வருத்திக்கொள்ளாமல் செய்யப்படுகிற தர்மம் சிறிதளவாக இருந்தாலும் அது பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நினைக்கிறேன் மனுஸ்மிருத்தின்னு நினைக்கிறேன் அது எங்கே இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் அகிருத்வா பரசந்தாபம் அகத்வா கலசம்சதி அக்லேஷயித்வாச்ச ஆத்மானம் எதல்படி தன்தபங்கிரஷத் வாக்கத்தி மேற்கொழும் தமே தம் வேதாச்சன விவிதிஷன் யேன்தான அநகசி தன்னை அழிச்சு கொள்ளாது தபு சாப்பிடாமல் இருக்கிற தபஸ்ஸு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள் தன்னை அழித்து கொள்ளாமல் செய்யக்கூடிய தபஸ் தபஸுங்கிற பேரில் தான் உடம்பை கெடுத்துவிடக்கூடாது அதனால தான் அக்லேஷயத்வாச்ச ஆத்மானம் அப்படி அர்த்தம் இருக்குது அப்புறம் இன்னொன்று இருக்குது தர்மம் சனை சஞ்சினுயாத் இதுவும் மனுஸ்மிருதி வல்மீகமிவ புத்திகா பரலோக்கே சகாயார்த்தம் சர்வூதீடையன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சம்பாதி எப்படி எறும்பு புத்து கட்டுறதோ அப்படி வல்மீகமிவ புத்திகா தர்மம் சனி சஞ்சிநூத் புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேத்துக்கோ புத்திக்காக வல்மீக்கம் புத்திக்காக இவ ஆக எறும்பானது கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வச்சு எப்படி புத்து கட்டுறதோ அப்படி அது எதுக்குன்னா பரலோக்கே சகாயார்த்தம் இந்த சரீரத்தில் வயறுங்காலத்தில் பிற்காலத்துலையாக இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு சரீரத்துக்குள்ளே நாம் வாழ்கிற போது இருந்தாலும் சரி பரலோக்கேனா பர ஷரீரே அன்னியஸ்மின் ஷரீரேன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் வரப்போரிய உடம்பு பரலோக்கே சகாயார்த்தம் சகாயார்த்தம்னா அதுக்கு உபகாரம் பண்ணும் அந்த புண்ணியம் நமக்கு சுகத்தை கொடுக்கும் இது நம்ம ஸ்ரத்த ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறார் சர்வபூதானி அபீடயன்னு எந்த சரீரத்தையும் மனசையும் பீட துக்கம் கொடுக்கப்படாது அபீடையன்னு தர்மம் ச சனேகி அர்த்தம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் புண்ணியத்தை சம்பாதி இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஆக ஹிம்சாதி ரஹித்தேன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் ஆக பகவான ஸ்தோத்ரம் பண்றேன்னா வேத வேள்வியை செய்து இறைவனை திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறார் வேதத்தில் சொல்லியிருக்கிற பசுஹிம்சையெல்லாம் இல்லாதைக்கு நான் பண்ணி திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லலாம் ஆனால் ஆதிசங்கரர் அவர்களுடைய மீமாசா வாதங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு யாகத்தில் இது பேர் சம்ஸ்கிருத்தில் உற்சர்கபவாதம்போ இங்கிலீஷில் சொன்னால் ஜென்ரல் ரூல் எக்ஸெப்ஷன் ரூல் உற்சர்க்கம் அபவாதம் ஜென்ரல் உற்சர்கம்னா ஜென்ரல் அபவாதம்னு சொன்னால் எக்ஸெப்ஷன் அதாவது யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது நஹிம்சியாத் சர்வாணி பூத்தானி யாரையுமே துக்கப்படுத்தக்கூடாது ஆனால் யஜத்தில் வந்து யாகத்தில் வந்து பசுஹிம்ச பண்ணுறது அபவாதம் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு சில இடங்களில் அது நான் காண்டெக்ட் வரும்போது தான் பார்க்கணும் இப்போ நான் அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லலை அது மாதிரி ஹிம்சை இல்லாமல் விஷ்ணு சாஸ்திரனாகவுமே போருமே இதில் ஒரு ஹிம்சையும் இல்லையே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பகவானு பூஜை பண்ணுறதுக்கு இப்படி ரிச்சுவல் இந்த மாதிரி வேண்டியதில்லை ஹிம்சாதி ரஹித ஹாதினு வேற போட்டிருக்கார் எல்லாமே திருடாமல் எல்லாம் போட்டுக்கணும் பேரர் பொருளை கவராமை அதிகமான வஸ்துக்களை சொல்கிறோம் இல்லையா அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சரியம் அதாவது பிறரை துன்புறுத்தாத தன்மை கொல்லாமை கொல்லாமை வள்ளுவர் சொல்றாரே அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படிங்கிறார் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் அவி சொறிந்துன்னா என்னர்த்தம் ஹோமம் நிறைய பண்ணி ஆயிர ஆயிரக்கணக்கான யாகம் பண்ணுறதை விட ஒரு உயிரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்கிறார் அல்ல இந்த குரூப் இருக்குது அதை நம்ம ரொம்ப இது பண்ணலை இப்போ கிராமத்து ஜனங்கள்லாம் கடா வெட்டினா தான் கடாவெட்டி பொங்கல் வச்சால் தான் மழை வரும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் சரி அவங்க நம்பிக்கையை நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஏன்னா அது தாமச பக்தி அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் ஆனால் அப்படியாவது ஆரம்பிக்கட்டும் எங்கேயோ ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் பட் அதுவே இல்லாது மெச்சூரிட்டி கிடையாது ஒரு லெவலில் மாறணும் ஆகையினால்தான் இதை வந்து ஆச்சாரியர் சொல்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக ஹிம்சாதி அதாவது யாரையும் கொல்லாமை அப்புறம் என்னது கள்ளாமை பொய்யாமை அஹிம்சா சத்திய பொய் பேசாமல் பண்ணுற கர்மா நீ என்ன பண்ணு யாரையும் ஹிம்சை பண்ணாமல் நீ என்ன பண்ணு அப்புறம் என்னென்ன இன்னொருத்தருடைய பொருளை நீ அபகரிக்காமல் எந்த கர்மாவும் பண்ணு அப்புறம் என்னென்னா நீயும் நிறைய சாமானை சேர்த்துக்காமல் நீ பகவானை பூஜை பண்ணு ஓவராக சாமானெல்லாம் சேர்த்து வச்சுண்டு அதை நினச்சிண்டே இருக்கணுமே இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது வச்சுக்கிறது அப்படி இல்லாமல் மினிமம் லைஃப் சிம்பிள் லைஃப் ஃபார் திங்கிங் காடு எளிமையான வாழ்க்கை கடவுளை சிந்திப்பதற்காக இல்லாட்டி நிறைய பொருள்கள் இருந்தால் அதுதான் மனதுக்குள்ளே ஓடிகின்றே இருக்கும் அந்த பொருள்கள் பற்று நம்மளை வந்து கடவுளை நினைக்க விடாது அப்புறம் அதே மாதிரி பிரம்மச்சரியம் இந்த இதிலெல்லாம் மனது ஏதாவது பெண்ணையோ பொண்ணையோ மண்ணையோ நினச்சுட்டே இருந்தா இப்படி கடவுளை நினைக்கிறது ஆ இதுக்கு ட்ரெயின் பண்ணணும் ஆக பிரம்ம ஒன்று கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தர்மமாக அந்த புலன் வழி பு லௌகிக்க சுகத்தை விஷய சுகத்தை அனுபவிக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து மனசை பக்குவப்படுத்தி கொண்டு ஈஸ்வரனை தியானம் பண்ணணும் ஆக ஹிம்சாதின்னு போட்டதுனால ஆதி பதத்துக்காக இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு புஸ்தகத்துலேயும் காணும் வேறு புத்தகங்கள் எங்கேயாவது இருக்கலாம் நமக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கலை ஆகையினால் பதத்துக்கு இது சொல்கிறேன் ஈஸ்வர தியானம் பண்ணணும்னா யாரையும் ஹிம்சை பண்ணாமல் பொய் இன்னொருத்தருடைய பொருளை திருடாமல் நீயும் பொருளை நிறைய சேர்த்துக்காமல் மனம் போனபடியெல்லாம் இந்திரிய சுகத்தில் விஷயத்தை மனசை செலுத்தாமல் ஈஸ்வரனை பூஜை பண்ணினா அது ரொம்ப நல்லது அது உனக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது விஷயம் எப்படியோ உடம்பை காப்பாற்று சாப்பிடு வஸ்திரம் கட்டிக்கோ ஆனால் ஈஸ்வரனுக்காகத்தான் இந்த சரீரம் ஒன்று லோகத்துக்கு உபகாரம் பண்ணணும் இல்லாட்டி ஈஸ்வரனை தியானம் பண்ணணும் அதுதான் நமக்கு ஆனந்தம் அர்த்தகாமத்தை பிரிக்கின்றே போகிறதுனால மனுஷென்மா வீணாயிடும் அதுதான் கருத்து நம்ம சாஸ்திரத்தோட உபதேசம் திருஷ்டி இதெல்லாம் அதுதான் ஆக விஸ்வசப்தேன பிரம்ம அபிதீயத்தேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி விஸ்வசப்தம் வந்து கடவுளை சொல்லுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பிறரை துன்புறுத்தாமல் ஸ்துதி நமஸ்காரங்கள் முதலானவைகளை நமஸ்காரம்னா அர்ச்சனை பூஜை எல்லாம் சேர்த்துக்கலாம் அங்கேயும் ஆதி இருக்குது பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக விஸ்வம் என்ற சொல்லால் கடவுள் கூறப்படுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அவிதீயத்தே வா அப்படின்னா விகல்பம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆத்வைத்தமாக ஈஸ்வரன் ஆராதனை பண்ணலாம் ஜீவேஸ்வர பேத புத்தியோட இல்லாட்டி எல்லாத்துலேயும் பிரம்மந்தான் இருக்கான் அப்படிங்கிற திருஷ்டியும் வச்சுக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறார் திரும்பவும் வரப்போகிறதெல்லாம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அடுத்த அடுத்த அடுத்த லைன் படிக்கலாம் கோட் பண்ணுறார் நிறைய கொட்டேஷன்ஸ் மேற்கோள் இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் உதாகரணம் எக்ஸாம்பிளுக்கு திருஷ்டாந்தம்னு பேர் மேற்கோளுக்கு எடுத்துக்காட்டு மேற்கோளுக்கு வந்து உதாகரணம்னு பேர் கீதையிலேருந்து உதாரிக்கிறார் பதினோரா இது இல்லையா கடைசி வகுப்பில் இது வந்து பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் சங்கராச்சாரியர் அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா சமஸ்த கீதாசாஸ்திர சாரம்னு சொல்லியிருக்கார் அங்கே அந்த இடத்துல சமஸ்த கீதாசாஸ்திரத்தோட சாரம்னு சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம் மத்கர்ம கண் மத்பரமஹா மங்கவர்ஜிதரூத மாகவான் சொல்றர் யார் என்னை அடைகிறார்கள் ஹே பாண்டவத் யரமாக யவர்ஜிதா சர்வூத்து நைர சேவ அந்த ஏவ நம்ம சேத்துகிறோம் சா ஏதி ஹே பாண்ட அர்ஜுன எவனுவன் மரமாக என்னையே லட்சியமாக கொண்டு என்னையென்ன என்ன அர்த்தம் உண்மையான அமைதி ஆனந்தம்னு அர்த்தம் பகவான் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் குறிக்கோளாக கொண்டு உண்மையான அமைதி ஆனந்தம் வேறு இறைவன் வேறல்ல உண்மையான அமைதியும் ஆனந்தமுமே இறைவன் ஆகவே இறைவன் வேறு அமைதி ஆனந்தம் வேறல்ல இறைவன் சாந்தஸ்வரூபகா ஆனந்த ஸ்வரூபகா சாந்த ஆனந்த ஸ்வரூபகா இந்த காஷி பஞ்சகத்தில் படித்தோமே அதாவது மனோநிவத்தி பரமோபாந்தி சா தீர்த்தவரியா மணிகர்ணிக்கா மணிகர்ணிக்கா மணிக்கர்ணிக்கா சானப் பிரவாஹா விமலாதி கங்கா சா காஷிகாஹம் நிஜபோதரூபா ஸ்லோகம் அதாவது மைண்டோட ட்ராங்குவிலிட்டின்னு சொல்கிறோமே அந்த மனசோட சாந்தி தான் மணிகர்ணிகா கட்டங்கிறார் அதாவது பிரம்மண பத்தின விரத்தி பிரம்மாக்கார விற்த்தி தான் கங்கா பிரவாகம்ங்கிறார் அந்த காஷி க்ஷேத்திரங்கிறது சைத்தன்யம்ங்கிறார் ஆக சைத்தன்யம்ங்கிற காஷி கஷேத்திரத்தில் மனசாந்திங்கிற மணிகர்ணிகா மணிக்கர்ணிகா கட்டத்தில் பிரம்மா கார விறத்தி அப்படிங்கிற கங்கை பிரவகிக்கிறது அப்படின்னார் ஆக அது புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன் மத்பரமகிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் மத்பரமகான்னு சொன்னால் மனசாந்தி ஆனந்தம் பிரம்மனையே மனசாந்தின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல அங்கே மனசாந்தி வேற பிரம்மன் நித்தியசாந்த ஸ்வரூபா மனசில் ஃப்ளக்சுவேஷன்லாம் வரும் ரஜஸ்தூய சம் பார்த்த ரஜஸ்தம் தமச்சவ தமஸம் ரஜஸ்துலோக்கம் பிராசஞ்ச பிரவத்ச்ச மோகமேவம்வனிவா காங்கோகம் பதினாலாவது அயம் பத்தாவது இருபத்திரெண்டாவது எதுவும் ஞாபகம் இருக்கு சொல்லுதெல்லாம் ஆக மத்பரமகான்னு சொன்னால் அதுதான் பகவானையே லட்சியம் வச்சுருக்கான்னு பகவான்னா அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடும் பழனியாண்டியா இல்லை சுந்தரேஸ்வரரா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சுவாமி சொல்லின்னுக்கானே விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நரிச்சடை முடியனாய் பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லாய ஹோவாயன தொழுது அன்புரும் தேவரும் தானாய் திருமகழ்மார் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் உலகளாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் அப்படின்னா கடைசியில் சொல்லிட்டார் உலகளாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் ஒன்று பொருள் அகுது உண்மை அது உன் உணர்வெனக் கொள்வாயே பாரதியார் ஒன்று பொருள் அகுது உண்மை அது உன் உணர்வெனக் கொள்வாயே இது மாதிரி எங்கே சொல்ல முடியும் இருக்கிறது ஒரு வஸ்து தான் அதுதான் உன்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் ஆஹ மத்பரமகா ஆ ஆனந்தத்தையே லட்சியமாக வைத்து கொண்டு ஆனந்தத்துக்காகவே வேலை செய்கிறான் மத்கர்ம கிருத்து ஆனந்தத்தின் பொருட்டு எந்த மாதிரி வேலை செஞ்சால் ஆனந்தம் நமக்கும் பிறருக்கும் கிடைக்குமோ அந்த மாதிரி வேலையை சொல்கிறான் அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுனால அதுதான் மத்த மத்கர்ம கிருத்து மத்பக்தகான அர்த்தம் ஆனந்தத்திலேயே அன்பு செலுத்துகிறான் அமைதி ஆனந்தத்திலேயே அன்பு எப்பவும் அதையே நினைத்து கொண்டிருக்கான் அது மாத்திரம் இல்லை இந்த ஆனந்தத்துக்கு ஆனந்தத்துக்கு புறம்பானதுலாம் ஒட்டிக்கிறதே கிடையாது சங்கவர்ஜிதஹா புதுஷ ஒரு அர்த்தம் சொல்கிறேன் சங்க வர்ஜிதஹா பற்று கிடையாது பற்றற்றவன் இறைவனையே குறிக்கோளாக கொண்டு இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்தி இறைவனை மையமாக கொண்டு அவன் கொடுத்த செயல்களையெல்லாம் பணிகளையெல்லாம் நன்றாக செய்து என் கடன் கிடப்பதே என்று கொண்டு பற்றற்றவனாக இருக்கிறான் சர்வபூத்தேஷு நிர்வயரா யாரையும் அவன் பகைவனாகக் கருதுவதில்லை பகைவன் வேணால் இவனை பகைவனாக நினைக்கலாம் ஆனால் இவன் அஜாத சத்ரு சர்வபூத்தேஷு நிர்வயரா எந்த சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவனிடத்தில் மனசில் இவனுக்கு வைரம் இல்லை வைரம்னெல்லாம் விரோத பாவம் இல்லை இப்படி யார் இருக்கிறானோ அவன் என்னை அடைகிறான் ஆக மா மத்துன்னு சொல்லியிருக்கார் மத்துன்னா அஸ்மத் சப்தம்தான் அவள் என்னையே அடைகிறான்னு அர்த்தம் ஆனந்தத்தையே சார்ந்திருப்பவன் ஆனந்தத்தையே சார்ந்திருந்து ஆனந்தத்தையே குறிக்கோளாக கொண்டு நான் இப்போ ஒரு இந்த மாதிரி அர்த்தம் சொல்ல பிடிச்சிருக்கு எனக்கு அதனால் சொல்கிறேன் அது உண்மைதானே அஹ ஆனந்தத்தையே குறிக்கோளாக கொண்டிருந்து ஆனந்தத்தின் மீதே பேரன்பு செலுத்தி ஆனந்தத்தின் பொருட்டே செயல்களை செய்து ஆனந்தத்தின் பொருட்டு துன்பங்களில் துன்பத்தை தரும் விஷயங்களில் பற்றற்றவனாய் எல்லோரையும் ஆனந்தத்தின் பொருள் எல்லோரிடத்திலும் இருக்கும் ஆனந்தத்தை உணர்ந்துகின்றவன் ஆனந்தமாகவே இருக்கிறான் அவ்வளவுதான் ஆஹா மாம் பாண்டவ அவன் என்னையே அடைகிறான் ஏதோ பகவான் இங்கேயோ இருக்கிற மாதிரி அவரை போய் அடையிற மாதிரி ஆகையினால் ஆனந்த ஆத்மா ஆனந்தம் பிரம்ம ரெண்டும் சொல்லியிருக்கு ஆக ஜீவாத்மாவும் ஆனந்தஸ்வரூபம் பரமாத்மாவும் ஆனந்தஸ்வரூபம் ஆனந்த ஆனந்தையோஹோ பேத அபாவாத் அத்வைதம் ஆனந்தம் பிரம்ம ஆகையினால் அத்வைத சித்தாந்தம் தீர்மானம் பண்ணப்படுறது இவன் ஜீவன் துக்கஸ்வரூபங்கிறான் பகவான் ஆனந்த ஸ்வரூபங்கிறான் ஜீவனிடத்திலேயே துக்கம் இருக்குங்கிறான் ஜீவனுடைய அந்த கிரகத்தில் துக்கம் இருக்கா ஜீவனே துக்கமாக ஜீவனுடைய குணம் துக்க குணம்னு சொல்லிவிடுவார் அப்புறம் வந்து இந்த குணம் எப்படி துக்கம் வந்து சத்தியமானுட்டா சத்தியம்னா சத்தியம்னால் ஒரு நாளும் போகாது போகாததுனால மோட்சங்கிறது நினச்சே பார்க்க முடியாது அனிர் மோட்ச பிரசங்கா நடக்கவே நடக்காது ஆகையினால் துக்கம் ஆகந்துக்கம் சுவாபாவிகம் எல்லாம் புரிஞ்சாதான் அத்வைதம் புரியும் இல்லாட்டி அத்வைதம் புரியவே புரியாது அத்வைதம் வாயில் சொல்லிகிட்டுருக்கலாம் எழுதலாம் ஆனால் வந்து புரிஞ்சிக்க முடியாது ஆகா என்று பகவத் சொல்லியிருப்பதை நாம் நினைவு கூறுவோம் அடுத்த ஸ்லோகம் அப்படின்னு இதில் சொல்கிறார் அதுக்கடுத்த விஷ்ணுமோத்தரபுராணம் விஷ்ணுபுராணம் எல்லாம் தான்யே நரத்து நிச்சிது तमवेहि विष्णु ஸித்தமனவே விணுபலோய சமமதிராத்மது நச்சிச்சை விஷ்ணு பக்தம் தம் விஷ்ணு பக்தம் அவேஹி அவனை விஷ்ணு பக்தன் என்று தெரிந்து கொள் அவனை இறை அன்பன் என்று தெரிந்துகொள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனுடைய அன்பன் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல ஆக அந்த விஷ்ணு பக்தனை அவனை விஷ்ணுபக்தனாக அறிவாயாக அப்படின்னு ஏதோ ஒரு கான்டெக்டில் சொல்கிறார் சரி ரொம்ப அழகான ஸ்லோகம் நான் இதுக்கு முதல் வகுப்பில் ஒன்று சொன்னேன் அதாவது வர்ண வர்ண மனிதனேயத்துக்கு முரணானது அல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொன்னேன் இல்லையா அதுக்கு பிரமாணம் இது தான் தானாக வந்து விழருது பிரமாணங்கள்லாம் நான் ஏதோ சொன்னேன் வர்ண தர்மங்கள் எதுவும் நான் ஏதோ ஒரு இதில் பேசினே நேசவரை பார்த்துட்டு சொல்லலை எங்கே நான் உருப்படியாக படிக்கிறேன் கிளாஸில் தான் படிக்கிறேன் தனியாக படிக்க முடியறதில்ல முடியறதில்லன்னு சொல்கிறது தப்பு போனால் போயிட்டு போகிறது பரவாயில்ல எப்படியோ இருக்க புரிய வச்சா சரி புரிய வைக்கிற சாக்கில் நம்மளும் புரிஞ்சுண்டா சரி அவ்வளோதான் ஆக இங்கே பாருங்கோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த விஷயம் யா நிஜவர்ண தர்ம தகா நலத்தி எவன் ஒருவன் தான் எந்த குரூப்பில் பிறந்திருக்கானோ ஏன் வச்சுங்க வர்ணான்னு சொன்னால் குரூப்புன்னு அர்த்தம் இந்த குரூப்புங்கிறது வந்து பை பர்தாங்கிறதான் பெரிய கொஸ்டின் கேள்வி எல்லாேருக்கும் பிறப்பின் அடிப்படையில் தொழிற்குழுவா அல்லது விருப்பத்தின் அடிப்படையில் தொழிற்குழுவா அப்படி பற்றி வைக்கலாம் பிறப்பின் அடிப்படையில் தொழிற்குழுக்கள் அது சரி வரல இது வச்சுங்கோ அதுக்கெல்லாம் என்னமோ காரணம் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி வேணும் அதாவது யாருக்கும் காம்ப்ளெக்ஸ் இல்லாத மெச்சூரிட்டி வேணும் கஷ்டம் அது யாருக்குமே தன்னை தாழ்வாக இன்னொருத்தன் சொல்கிறதும் பிடிக்காது அவனுக்கு தன்னை தாழ்வாக நினைக்கிறது நல்லதில்லை இதை வந்து நம்ம புரிஞ்சிக்காதனால எல்லாருமே அது மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் கீழே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நடுப்புற இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாருமே புரிஞ்சிக்காதனால இப்போ ஒருத்தனுக்கு வந்து எல்லாருமே போய் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மோதுகிறாங்க எல்லாேருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி இருக்கா திறமை இருக்கா இல்லை பணத்துக்காக தானே போகிறான் அதுக்கு தனக்கு சக்தி இல்லைன்னு அதில் போய் படிக்க போய் டைம் வேஸ்ட்டாக போய்டுறது கடைசியில் அவனால் ஷைன் பண்ண முடியறதில்ல அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா மனசில் துக்கம் அதிகமாகிடுது அப்போ என்ன பண்ணுறான்னா யார் படித்து வேலை பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம் நான் கண்டுபுறாமல் வரும் அப்போ இவனையெல்லாம் மூல செலவு பண்ணி இவங்களை அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது யாரை மேலே இருக்கிற உச்சமாக இருக்கானே சுப்பீரியராக இருக்கிறான்னு நினச்சிக்கிறோமே அவனை அடிக்கிறதுக்கு இந்த இன்ஃபீரியராக இருக்கிறான்னு நினச்சின்னு இருக்கானே அவனை அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குரூப்பெல்லாம் இருக்குது குண்டு வைக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறான் அவன் அவனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீ போய் நீ போயிட்டே ஆனால் நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுவேன் முந்நூற்றம்பது கிலோ வெடிகுண்டை வச்சுட்டு காரில் போ போய் அந்த இது அடி நானூப்பது பேர் ஐம்பது பேரை கொன்னுட்டு வா நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவே நாங்களெலாம் இங்கேயே நரகத்தில் இருப்போம் அதானே சொல்லி கொடுக்குறான் அப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னா இது நரகம் தானே அர்த்தம் இல்லாட்டி வேறு நரகம் இருக்குது அப்போ இது என்னது அப்போ சொர்க்கம் வேறு நரகம் வேறு நீ கொல்லா நரகத்துக்கு போவே சரி நீ எங்கே போக போகிறேன்னா கொல்ல வச்சவனுக்கும் சொர்க்கமா என்னையா நியாயம் கொஞ்சமாக அது மூட வேண்டாம் உயர்ந்தது தாழ்ந்தது ஜாதியில் உயர்ந்தது தாழ்ந்தது குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபம்னார் பாரதியார் அறிவு சரியாக வேலை செய்யணும் ஒன்று படிக்கணும் இல்லாட்டி படித்தவன் சொல்கிறத கேட்கணும் சுயமாக சிந்திக்க சொல்ற சக்தி வேணும் சொல்கிறாங்க இல்லையா எங்காற்று மாப்பிள்ளைக்கு ரெண்டே ப்ராப்ளம் தான்ண்ணா ஒன்று அவருக்கும் புரியாது சொன்னாலும் தெரியாது அது எங்காற்று மாப்பிள்ளைக்குன்னு சொல்லணும் அது வழக்கம் உங்காத்து பொண்ணுக்குன்னு சொன்னால் அடி கிடைக்கும் ஏ உண்டு எங்கள் வீடுகள்லாம் பூர்வாசிரமத்தில் எங்கள் வீடுகளில் இப்படிலாம் சொல்லுவாங்க எங்காற்று மாப்பிள்ளைக்கு ரெண்டே ரெண்டு தான் அப்படி சொல்லுவாள் அது மாதிரி எதுக்கு நான் இது மாதிரி இந்த பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறதே பாருங்க இப்படிலாம் இருக்கு பாருங்க சாஸ்திரம் யா நிஜவர்ண தர்மத்தலத்தி நான் பிறக்கிற போதே எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் நான் போவே வேண்டாம் எக்ஸ்சேஞ்சு தானே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு தானே எது எக்ஸ்சேஞ்சுங்கிற வேர்டு சரியாது இல்லை ஏ வச்சுங்களேன் வேலை வாய்ப்பு இது நான் பிறக்கிற போதே எனக்கு வேலை இருக்குது அப்போ இருக்கிற பாப்புலேஷன் வேறு இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வேறு அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் இருந்ததோ தெரியாது யாருக்கு தெரியும் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஐநூறு கோடி பாப்புலேஷன் இருந்திருக்கலாம் யாருக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியுமா என்ன இந்த பிர பூமியெல்லாம் என்னெல்லாமோ ஆயின்னு இருக்கு மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்குது ஆ இங்கே என்ன சொல்கிறார் எவன் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வினோபாஜி தான் சொல்லுவார் நான் பிறப்பதற்கு முன்னேயே எனக்கு வேண்டிய பணியை என் தாய் தந்தையர் என் உற்றார் சுற்றத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு விதமான அப்ரோச் அதெல்லாம் இப்போ அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இந்த ஃபஸ்ட்டு லைனை மாத்திரம் சொல்லியே தமிழ்நாட்டை ஒரு வழிபண்ணிட்டாங்க முதல் வரியை மாத்திரம் சொல்லி சொல்லியே ஒரு வழி பண்ணிட்டாங்க ரெண்டாவது வரியை கொஞ்சமாக சொல்லப்படாது முதல் வரியை என்ன சொல்லுகிறது எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உயிருக்கும்னா உடம்பில் இருக்கிற உயிர் அது நாய் உடம்பாக இருக்கட்டும் பன்றி உடம்பாக இருக்கட்டும் கழுத உடம்பாக எல்லாம் வந்து தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்ஜம் அதாவது முட்டையிலிருந்து வெளியில் வர்றது கருப்பையிலிருந்து வெளி வர்றது ஜராயுஜம் பூமியை பொலந்துண்டு வர்றது உத்விஜம் வேர்வையிலிருந்து வர்றது ஸ்வேதஜம் இத்தனை அதிலிருந்து உடம்பு தான் வருது உயிர்கள்லாம் தோன்றுவதும் இல்லை உயிர்கள் அழிவதும் பிறப்பதும் இல்லை உயிர்கள் இறப்பதும் இல்லை மனசே தோன்றி மறைகிறதே தவிர ஆனால் வந்து மனசுக்கே வந்து தோற்றம் மறைவை வந்து பல்கிற முடியாது பிறப்பிறப்பு இல்லைங்கிற போது உடம்புக்குத்தானே பிறப்பிறப்பு இருக்குது அதனால் என்ன சொல்கிறார் தாய் வயிற்றிலிருந்து பிறப்பது என்பது எல்லா உயிர்களுக்கும் அதாவது உடம்புகள்லாம் ஒன்று தான்ங்கிறார் உடம்புகள் தோன்றுவதற்கு காரணம் ஒன்றுதான் உயிர்களுக்கு குறிப்பாக இது மனிதனுக்கு சொல்லப்பட்டுருக்கு நம்ம வந்து அண்டஜம் சேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் சொன்னால் கூட இங்கே வந்து மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் மனித உடல் தோன்றும் விதம் ஒரே மாதிரிதான் அப்படின்னு அர்த்தம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனித உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அப்படி போட்டுக்கணும் எல்லா உயிருக்கும்னா மற்ற உட உயிர்களையும் குறிக்கும் மற்ற உடம்பில் வாழ்கிற தென்னை மரத்துக்குள்ளே இருக்கிற உயிரையும் குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல மனிதர்களை தான் எடுத்துக்கணும் என்னதுக்கு யாருக்கு பயணம் சொல்லித்தந்துருக்கார் ஆடு மாடுக்கா எல்லா உயிர் மனித உடலிலே வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் தாய் வற் வயிற்றிலிருந்து பிறப்பது என்பது ஒன்று தான் சொல்லப்போனால் இங்கே என்னென்னா மனிதர்களெல்லாம் ஒன்றுதான் மனிதர்கள்ங்கிறதுல வித்தியாசம் கிடையாது ஆனால் செய்தொழில் வேற்றுமையான் இதுதான் சாமானியம்னு வேறு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது வந்து மனுஷரீரங்கிறது எல்லாருக்கும் சாமானியம் மனுஷரீரம் என்பது எல்லோருக்கும் சாமானியம் பொதுவானது செய்தொழில் வேற்றுமையான் இந்த இடத்துல தான் கேள்வி வரும் இது பிறப்பின் அடிப்படையிலா அல்லது விருப்பத்தின் அடிப்படையிலா அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையிலா கேள்வி பெருசாக இருக்குது சாதாரண விஷயம் இல்லைது அப்போ என்ன சொல்கிறதுன்னா செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு சிறப்புன்னா விசேஷம் ஏன்னா நானும் நீயும் மனுஷன் அப்படிங்கிறது பொது ஆனால் எனக்கு வந்து வேதம் படிக்கிறது வேலை உனக்கு வந்து ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுறது வேலை அவனுக்கு வியாபாரம் பண்ணுறது வேலை பசுமாட்டை காப்பாற்றுற வேலை அவனுக்கு வந்து ம வியாபா ம அதெல்லாம் அவரை கிருஷி அவனோட வேலை இவனுக்கு இவனுடைய ஸ்கில் இதாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறது இவனோட வேலை ஆனால் நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்பது பொது நம்ம எல்லோருக்கும் சாப்பிட்றது தூங்கிறது அப்புறம் வந்து இனப்பெருக்கம் பண்றது நம்மை இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்வது என்பது நம் எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் நமக்கு இருக்கிற பொறுப்பு சமூக பொறுப்பு என்பது சிறப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை விசேஷ தர்மம் வேறையாக இருக்கிறது இதற்கிடையில் நாம் மனிதநேயத்துடனும் இறைநேயத்துடனும் ஆத்மநேயத்துடனும் இருக்க வேண்டும் அதுதான் இங்கே சொல்கிறார் யகா நிஜவர்ண தர்மத்தலத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் ஒருவன் தனக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற தொழிற்குழுவிலேருந்து தொழிலை செய்து கொண்டு வழுவாமல் இருக்கிறானோ வர்ண தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்கிறானோ நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் ஆசிரம தர்மத்தையும் அதாவது ஆசிரம தர்மத்தையும் செய்கிறான் வர்ண தர்மத்தையும் கடைபிடிக்கிறான் ஆசிரம தர்மங்கிறது இங்கே சொல்லலை ஆனால் நம்ம அண்டர்ஸ்டூல் சி சிம்பிளாக சொன்னால் இன்றைக்கி சுவாமிஜி இது நடைமுறைக்கு ஒத்து வராதே இன்றைக்கி எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னா சரி பரவாயில்லை உனக்குன்று வகுக்கப்பட்டிருக்குள்ள தனிக்கடமைகள் பொதுக்கடமைகள் நீ உடம்பு குளிக்கிறதெல்லாம் உன்னோடய தனிக்கடமையாக இன்னொருத்தனா வந்து செய்கிறது குளிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் உடம்பை தேச்சு இது பண்ணிக்கிறது முடியலன்னா உடம்பு சரியில்லைன்னா நர்சு போடலாம் இல்லைன்னா நீ தானே பண்ணிக்கணும் குழந்தை வளர்ற வரைக்கும் அப்பா அம்மா செஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயா எல்லாம் பண்ணிக்கணுமே அது வந்து தனக்குரிய கடமைகள் தன்னுடைய உடம்பை தன்னுடைய மனசை தான் பாதுகாத்து கொள்வதற்காக தான் செய்ய வேண்டிய கடமைகள் அது யாரும் செய்ய முடியாது உடம்பை நல்லா வச்சுக்கணும்னா நீ தான் ஒழுங்காக சாப்பிடணும் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும் ஒழுங்காக தூங்கணும் வேலையும் அளவாக ஒழுங்காக வச்சுக்கணும் யுக்த ஆஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசு யுக்தாவபோத யோகோபவதி துக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆ என்னோட உடம்ப வச்சுக்க வேண்டியது என் பொறுப்புது ஆனால் அதே சமயம் ஓன் உடம்பை கவனிச்சுட்டே இருக்கிறது வேலை இல்லை ஓ உட அப்படியெல்லாம் உடம்பை நல்லா வச்சுக்கிண்டு மனசை நல்லா வச்சுக்கிண்டு சமூகத்தில் உனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதையும் நீ பண்ணணும் நீ வந்து எந்த கடமையில் இருக்கா அதுக்காக நான் சொல்ல இப்போ வர்ண தர்மங்கிறத வார்த்தையை விட்டுடுங்கோ இப்போ எப்படி இப்போ படிக்கிறோம் படிக்கிற போது நம்ம வந்து இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ இல்லையே சுவாமிஜி நாட் ரெலவெண்ட் அப்படின்னா பரவாயில்லை போயிட்டு போய்ட்டு ஆனால் உனக்குரிய கடமைகள் என்னைக்கும் மாறாது அதனால தான் வள்ளுவர் இவர் பரிமேலகர் சொன்னார் அவர் சிறப்பு நீக்கி பொது கூறினார் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் பரிமேலகர் இன்ட்ரடக்ஷன்ல சொல்றார் இவர் விசேஷ தர்மத்தை சொல்லல சாமானிய தர்மத்தை தான் சொல்லியிருக்கார் மனித தர்ம மனித கடமைகளை பற்றித்தான் சொல்லி இருக்கிறார் ஆங்காங்கே இப்படி குறிப்புகள் இருந்தா கூட பொதுவாக அவர் சொல்கிறது அதுதான் ஆனால் குடியல்னு சொல்கிற போது பிரஜாதர்மம் சொல்லிடுறார் அதெல்லாம் வந்து சாமானிய தர்மத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் சொல்கிறார் பிரஜாதர்மங்கிறது விசேஷ தர்மமாக சாமானிய தர்மமா விசேஷம் ஐ எம் ஏ ஹியூமன் பட் ராஜாவுக்கு நான் பிரஜ விசேஷம் ராஜ தர்மங்கிறது விசேஷம் சிட்டிசன்கிறது வந்து ஸ்பெஷல் ஹியூமன்கிறது வந்து காமன் ஆக அதான் சொல்கிறார் அது அது ஃபஸ்ட்டு லைன் அதை சொல்லிவிட்டார் என்னோடய கடமை அதாவது தனி தனி மனித கடமை மனித கடமைகள் என்னுடைய உடம்பையும் மனசையும் என்னுடைய புத்தியையும் நான் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாத்திரமில்லை எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்கிரிப்சர்ஸ் எனக்கு கொடுத்துடுத்து சக்கனி ராஜமார்க்கமும் போட்டு கொடுத்துடுத்து எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது என்னோடய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ப்ரா எனக்கு கான்ஃப்ளிக்ட் கிடையாது எனக்கு சாய்ஸ் கிடையாது எனக்கு சாய்ஸ் இல்லைங்கிற போது எனக்கு கான்ஃப்ளிக்ட்டு கிடையாது அதனால் அழகாக சொல்லி கொடுத்துட்டான் நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி இருக்கணும்னு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருந்தா எனக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டு நான் பிறந்து தான் நான் சிவிலைஸ் ஆகணும்னா அப்படி ஆகலையே ரெடியாக இருக்கே பார்த்தா பிரமிப்பாக இருக்கு இப்போ இந்த ஹியூமன் பாடியில் இருந்தால் கூட அப்பப்போ சந்தேகம் வருது எதுக்கு தான் இதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கோமோன்னு உடம்புக்குள்ளே ஏன்னா புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் வந்து என்னதுன்னா சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதுனா ஜீவித்தே மரணே கிருதிம்னா குறியாத் வாழ்வதற்கோ சாவதற்கோ நீ விரும்பாது அதையும் சொல்லிவிடுத்து எல்லாம் சில சமயம் சாஸ்திரத்து மேலே கோபமே வரும் இதையும் சொல்கிறேன் நீ அதையும் சொல்கிறேன் இப்போது நான் வந்து சென்னைக்கு போனால் புதுக்கோட்டைக்கு வரணும்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையிலேருந்தால் இங்கே தேனைக்கு வரணும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அங்கே போகிறேன் அங்கேருந்து அங்கே போகிறேன் மற்றதை விடுங்கோ இந்த மூணுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கேன் அது மாதிரி ஒரு மூணு உடம்பு இருந்ததுன்னா இந்த உடம்புலேருந்து அதுக்குள்ளே போயிட்டு அந்த உடம்புலேருந்து அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு இடத்துலேருந்து இருந்து மூணு உடம்பை ரெடி பண்ணி வச்சு விட்டா புதுக்கோட்டைக்கு ஒரு உடம்பு அங்கே ஒரு உடம்பை வச்சு விட்டா இங்கேருந்து கொஞ்சம் என்னென்னா இதை ரூமில் போட்டு போட்டுறான்னு சொல்லிட்டு இந்த ரூமை இது போட்டு அந்த உடம்புல போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் இதுக்கு என்னத்தை கொடுக்குறதுன்னா இதுக்கு ஏதோ எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கொடுத்து சார்ஜ் பேட்ரி சார்ஜ் போடுற மாதிரி போட்டு வச்சுன்னு விட்டா போயிடுமே அப்புறம் வந்தவண்ணே இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டான் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆக இப்படி இருக்கான்னா அதே சமயம் இந்த மனிதநேயம் பிரம்மநேயம் போகலை சங்கராச்சாரியார் வந்து ஆத்மநேயத்தை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறார் எல்லாருக்கும் ஆத்மா ஒன்று ஏக அதாவது ஆத்மீகத்துவம் அது அடிக்கடி சொல்லிருக்காரு ஆத்மக்க போதேன வினா விமுக்திஹின்னு விட்டார் விவேக சூடாமணியில் எல்லா ஆத்மாவும் ஒன்றுதாங்கிற புத்தியிலிருந்து விட்டே ஆனால் அதுக்கு மோட்சம் கிடையாது நிம்மதியே கிடையாது ஆத்மைக்க போதேன வினா விமுக்திஹி நசித்தியை நீ நூறு பிரம்மா வந்துட்டு போனாலும் போகலாம் பிரம்ம சதாந்தரேபின்னு விட்டார் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த லைனில் பாருங்க எவன் ஒருவன் தனது கடமைகளை சுருக்கமாக போட்டுவிடுவோம் அவர் நிஜவர்ண தர்மத்தகான்னு போட்டிருக்கார் எவனொருவன் தனது தனக்குரிய கடமைகளிலிருந்து சிறிதும் வழுவாமல் எவனொருவன் தனக்குரிய கடமைகளிலிருந்து தனி மனிதக் கடமைகள் பொதுக்கடமைகள் சிறப்பு கடமைகள் அப்படி பிரிக்கணும் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இரண்டிலிருந்தும் நழுவாமல் அதே அது மாத்திரமில்லை அடுத்த லைன் சொல்கிறார் சுருத்து விப பக்ஷே ஆத்மசமதிஹி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது ஸ்லோகத்தை படித்த அப்படியே மயங்கி போயிட்டேன் இப்போதான் போன கிளாஸில் சொன்னேன் அப்போ இந்த ஸ்லோகம் தெரியாது அதுக்குள்ளே அது வேத நெறியில் இந்த ஸ்லோகம் இருந்தால் வேத நெறியில் எவ்வளோ இருக்கும் போட்டுருவோம் இப்போவும் எங்கேயா போட்டு பாக்ஸ் எல்லாம் போட்டு ஆக சமமத்திகி சமமத்திகினா என்ன அர்த்தம் நாம் எல்லோரும் டைவர்சிட்டியாக இருந்தாலும் உண்மையில் வி ஆர் ஒன் அண்ட் டி சேம் அது மாதிரி நான் வந்து எனக்கு இருக்கிற பழக்க வழக்கம் நான் வளர்ந்த விதம் என்னுடைய ஃபுட்டு ஹேபிட் எனக்குன்னு சிலதெல்லாம் இருக்குது உனக்குன்னு சிலதெல்லாம் இருக்குது யூஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் இங்கே ஹியூமன் பீயிங் சொல்லலை யுஆர் ஆல்சோ பிரம்மன் ஐ ஆம் ஆல்சோ பிரம்மன் நீயும் கடவுள் நானும் கடவுள் இதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஒரு மீனவனுக்கு போய் நீ பிரம்மம் என்பதை அவனுக்கு புரியவை அவன் சிறந்த மீனவனாக இருப்பான் ஒரு நாவதருக்கு போய் நீ சொல் உண்மையில் நீ பிரம்மம் என்று சொல் அவன் சிறந்த நாவீதனாக இருப்பான் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப செருப்பு தைக்கின்றவனிடம் போய் சொல் நீ பிரம்மம் என்பதை அவனுக்கு புரியவை அவன் சிறந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருப்பான் இவ்வளோ என்ன சொல்ல முடியாது யாருக்கும் காம்ப்ளக்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம் ஐம் எங்ககிட்ட வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு முதல்ல அகம் பிரம்மாஸ்மி அப்புறம் ஜீவோஸ்மி அப்புறம் மனுஷோஸ்மி அப்புறம் வந்து என்னதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோ பிராமண ஓஸ்மி க்ஷத்ரிய ஓஸ்மி அப்புறம் வந்து வேறு ஏதோ போட்டுண்டாலும் சரி மிக்ஸ் அஸ்மி ஆங்கிலோ இண்டியன் அஸ்மி போட்டுக்கோ என்ன வேணாலும் போட்டுக்கோ இப்போ எல்லாமே ஒரே சங்கரமாக தானே இருக்குது அனுலோம ஜாத்திகி அஸ்மி பிரதிலோம ஜாத்திரமி என்னவோ போட்டுக்கும் நான் இதை செய்கின்றவனாக இருக்கிறேன் ஐயரா பிறந்து என்னது என்ன மீன் வெறால் மீனா ஐயரா பிறந்து விரால் மீன் விற்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஐயரா பிறந்து த வந்து ஒன்றா சேர்த்து விற்றுன்ருக்கார் கேட்டால் எங்கள் தாத்தா தீட்சது இன்னொருத்தர் வந்து தோல் பிஸ்னஸ் பண்ணுறார் இருக்கே அதெல்லாம் இப்போ காலம் இதோடய கலிகாலத்தில் அப்படி இருக்கு அதெல்லாம் நான் பற்றி ரொம்ப சொல்லலை ஆனால் நீங்கள் புரிஞ்சு போயிடு இவ்வளோ அழகா இந்த ஸ்லோகத்தை சங்கராச்சாரியை கோட் பண்ணுற ஞான் வச்சுங்கோ அஹா சர்வம் பிரம்மமயம் நெக்ஸ்ட் தான் ஜீவன் அப்புறம் எல்லாம் ஹியூமன் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி பிரிச்சுவிட்டார் நான் என் கடமையை செய்கிறதுக்கிடையில் என்னை மனிதனாக நினைக்கிறேனா அல்லது உயிராக கருதுகிறேனா அல்லது உணர்வாக கருதுகிறேனா எல்லாரையும் நான் மனிதன்னா எல்லா மனிதனோடு சேர்த்துக்கிறேன் சொல்கிறாங்க இல்லையா என்னது உலகத்தால் நான் மனிதன் நாட்டால் நான் இந்தியன் மொழியால் நான் தமிழன் அதுக்கப்புறம் சேராத செயற்கையினால் நான் துர்புத்தி உள்ளவன் சேர வேண்டிய நல்ல சேர்க்கையினால் நான் சுபுத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் குழந்தைகளுக்கு சொன்னால் காம்ப்ளெக்ஸே வராது இன்னொருத்தனை பார்த்து எதுக்கு பராமரிப்படணும் அவனோட ஸ்கில்லை பார்த்து இவனுக்கு இவனுக்கு இருக்கிற ஸ்கில்லை பார்த்துக்கிறத விட்டுவிட்டு அவனுக்கு இருக்கிற ஸ்கில்லை பார்த்து ஐயோ அது எனக்கு இல்லையே அப்படின்னா உனக்கு பகவான் நிறைய சாமர்த்தியம் கொடுத்துருக்காரு அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் பற்றியெல்லாம் எனக்கு இல்லை அவனுக்கு இருக்கிறது எனக்கு வரணும்னா அப்போ உனக்கு இருக்கிறதும் போயிடும் இந்த காம்ப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்கூலில் டீச்சிங் இருக்கானே தெரியல என்ன படிப்போ என்னத்தை படிப்போ தெரியும் இதெல்லாம் குழந்தையிலேருந்தே சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ உள்ளே போயிடும் குழந்தையில் சொல்லிவிட்டால் போகிறோம் உள்ளே போயிடும் அப்போ ஏத ஒரு சம்ஸ்காரம் இல்லைன்னா வேலை அப்போ தான் வேலை செய்யும் ஈசானஸ் சர்வவித்யானாம் ஈஸ்வரூத்தம் எப்படி இருக்குது வாசனாத் வாசுதேவித்துவனத்தையும் சர்வூத்தி வாசோசி வாசுதேவ நமோஸ்து தே வித்யா வினயசம்பே பிரணே கவிஹஸ்தினீ சுனிச்சைவஸ்வாக்கேச்ச பண்டித சமதரிசினவான் கீதையில் ஸ்வர்மத்தையும் சொல்கிறார் சமதர்சனத்தையும் சொல்கிறார் மறக்கப்படாது சமதர்சனங்கிற போது பிரம்மதர்சனத்தையும் அழகாக சொல்கிறார் அதே சமயத்தில் அர்ஜுனோட பாத்திரம் சொல்கிறார் ஸ்வர்மபிச்சாவே நம்பித்துமர் ஸ்ரேயன்ஸ்வதர்மோவிண மணா தமப்பியர்ச்ச சித்தி விந்ததி மாணவா எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தா தெரியும் கீதையை போய் தப்பாக சொல்ல முடியுமா இதெல்லாம் வச்சுட்டு கீதையை பார்க்கணும் கீதையை மனசில் வச்சுட்டு இதை சிந்திக்கணும் அப்படிலாம் அதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் படி தொட்டனை தோறும் மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு சமமதி ஆத்ம சுகருத்து விபக் பக்ஷே சமமதிஹி ஆத்மபு ஆத்ம சமமதிஹி ஆத்ம சுகருத்து விபக்ஷபக்ஷே தனக்கு வேண்டிய நண்பன் ஆத்ம விபக்ஷபக்ஷே விபக்ஷம்னா என்ன அர்த்தம் எப்போனால் நம்ம எதை சொன்னாலும் நேருக்கு மாறாக பேசிகிட்டே இருப்போம் நம்ம சொல்கிறது தப்புன்னு சொல்லணும் வெடிஞ்செழுந்தா என்னப்பா பிரைம் மினிஸ்டர் பண்ணுறது சரிதானு அவர் எது பண்ணாலும் தப்பு தான் எப்போவுமே எது சொன்னாலும் சரியாது சரியில்லைன்னு பட்ஜெட் எப்படி இருக்குன்னா ரொம்ப படுமோசம் கண்ணை மூடின்னு சொல்லணும் யோசிச்சு ஆனால் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள்லாம் சிந்திக்கிறதுலாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆஹா நிஜவர்ணர்மத்த நலத்தீ யா ஆத்ம சுகத்விபக்ஷபக்ஷே சமமதி பவதி ஒரே இதில் லெவலில் இருக்கான் விவகாரத்தில் வர்ண தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை கிடப்பிடிக்கிறான் ஆனால் அண்டர் கரண்ட் எல்லாரும் ஒன்றுங்கிற ஆச்சாரியள் சொன்ன மாதிரி சாண்டாழோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா சரி அதனால அது மாத்திரம் இல்லை கிஞ்சி ந ஹரத்தி நச்சஹந்தி யாருடைய ந இந்த சமமதி இருந்தால் தான் யாருடைய பொருளையும் அபகரிக்க மாட்டானான் அவனும் நானும் ஒன்றுங்கிற இருக்கிற போது அது கிஞ்சிது கொஞ்சம் கூட இன்னொருத்தனை ந ஹரத்தி அதை வந்து பொருளை அபகரிக்கிறது இல்லை ந எந்த வகையிலையும் துன்புறுத்துறது கிடையாது யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது அன்பாக இருக்கான்னு அர்த்தம் வர்ண தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களையும் கடைப்பிடிப்பதற்கிடையில் அனைவரிடத்திலும் முழுமையான அன்புடையவனாக இருக்கிறான் யாருடைய பொருளையும் பறிப்பதும் இல்லை யாரையும் துன்புறுத்துவதும் இல்லை மூணாவது கண்டிஷன் கிஞ்சி சிறிதளவும் பண்ணுவதில்லைங்கிறார் தெரியாமல் எதாவது பண்ணிடுவான்னா அது கூட கிடையாதுங்கிறார் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுனர் வள்ளுவர் யாருக்கும் மறந்து போய் கூட ஒரு கெடுதல் பண்ணிடு அப்புறம் உனக்கு கெடுதல் பெருசா வரும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு தர்மம் அவனை கொண்ணுடும் சொல்றது தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா ஆகா அது மாத்திரமில்லை உச்சைகி ஸ்தித மனசம் இப்படி உயர்ந்த இதிலேயே மனசு எப்பவுமே பிரம்மத்திலேயே பிரம்மத்திலே இருக்கான் ஸ்தித பிரஜன்கிறார் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு இடையில் ஸ்தித பிரஜனாக இருக்காங்கிறார் உச்சைஹி ஸ்தித என்ன எப்போ அந்த உயர்ந்த நிறையிலே மனசை வச்சுன்னு இருக்கான்னு அர்த்தம் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் வியாபகாரிக்ருஷ்டியா அஹம் கர்த்தா தர்ம கர்த்தாஸ்மி புண்ணிய கர்த்தாஸ்மி நான் மறந்து கூட பாபம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கர்மா பண்ணுறான் அவன்தான் உண்மையான விஷ்ணு பக்தன் வைஷ்ணவ ஜனதோ ஆக தம் விஷ்ணு பக்தம் அவேஹி அவனை விஷ்ணு பக்தன் என்று தெரிந்து கொள்வீர்களாக என்று யார் யாருக்கு சொல்கிறா தெரியல யமர் யமன் சொல்கிறார் யமராஜனே பி அப்னே தூதோம்சி தூதோம்சே கஹாஹே இது பக்கத்தில் போட்டிருக்கு ஆஹா தன்னுடைய தூதர்களை பார்த்து சொல்கிறாரான் யமதர்மராஜா அதுதான் தேடின்னுருந்தேன் முதல்ல கிடச்சிடுத்து மேலே இருக்கு ஆஹ பிரம்ம யமதர்மராஜா சொல்கிறார் ரொம்ப அழகாக விஷ்ணு பக்தன் தெரிஞ்சுக்கோங்க அவங்கிட்ட போகாதீங்கன்னு சொல்ல போகிறார் விஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரையும் துக்கப்படுத்தாதீங்கன்னு அர்த்தம் அவங்ககிட்ட போகாதீங்கன்னா என்ன அர்த்தம் அவன் சாக மாட்டான்னு அர்த்தமானான் சாக மாட்டான்னு இல்லை அவனை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இன்னும் நன்றாக அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் நமோஸ்தனன்மூர சகசிரிசிபாவே சகசிரியாஸ் சகசிரோட்டியுதாரிணே நமவிந்தமீர்த்தன மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிகி சத்குருநாமாராஜிகி வாத்த